லாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வல்லறை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் வல்லறை கீரை அரைக்கட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு தேங்காய் துருவல் அரை கப் புப்பு ருசிக்கு ஏற்ப புளி ஒரு சிறிய துண்டு எண்ணெய் மூணு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம கீரையை நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் கிளீன் பண்ணிவிட்டு காம்போட எடுத்துக்கலாம் இலையெல்லாம் சப்பாத்த வச்சுருவோம் வானல் வச்சிருவோம் வானல் குழந்ததும் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் குழந்ததும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பரப்பு போட்டுவிடுவோம் உளுத்தம்பரம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு காஞ்சு மிளகாய் கிழி போட்டு அதையும் வறுத்துக்கலாம் இது கீரையை போட்டுவிடுவோம் கீரையை போட்டு நல்லா வதக்கிப்போம் ஒரு லைட்டாக ஒரு பென்ச் உப்பு இல்லை சக்கரை போட்டோன்னா அது கலர் மாறாமல் இருக்கும் நல்லா கீரையை வதக்கிடுவோம் கீரையை வதக்கிட்டு தேங்காய் துருவல் போட்டுவிடுவோம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுலாம் இந்த உப்பு கிடச்சா இந்த உப்பு போட்டுவிடுவோம் போட்டுட்டு நம்ம இந்த புளி ஒரு துண்டு போட்டு அதை அப்படி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆறு என்னதோ மிக்ஸியில் போட்டு அரைச்சிப்போம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குரக்குரனை அரைச்சிடுவோம் போகிறோம் குரக்குரனை அரைச்சிட்டு ஒரு பவுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வல்லாரை துவையல் தர இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடுவோம் சூப்பாவாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்